இந்த போன பூர்ணிமையிலேருந்தே கார்த்திகை வந்துட்டுது நான் பூர்ணவாசி பூர்ணவாசுன்னு சொல்லிட்டு முஞ்சா அதுக்கு பொண்ணவாசிங்கிற வார்த்தைக்கே பூர்ணஹா மாதா அஸ்யாமிச்சி மாதம் பூர்ணமாகிறது அர்த்தம் அதனால் பூர்ணமியிலேருந்து தான் பூர்ணமி வரைக்கும் ஒரு மாதம் நமக்குலாம் அமாவாசிலேருந்து அமாவாசை மாதம் இந்த சாந்திர மாதம் வச்சுட்டு இருக்கோம் அவளுக்கு பூர்ணிமையிலேருந்து பூர்ணமி மாதம் அவா சாந்திரமானம் வச்சுட்டுருக்கா வடக்க எப்படி இந்த தீபாவளி இன்னைக்கு தான் அந்த தீபாவளிங்கிறது இது இதுவும் பகவத்கீதைக்கு தம்பின்னு வச்சுருக்கேன் இவ்வளோ பேர் விதத்துனால பாக்கி இதை காட்டிலும் எவ்வளவோ சொந்த சௌதமான அகர்மாக்கள்லாம் இருக்குது பாக்கி இருக்க முடியாத அனுஷ்டானங்கள்லாம் இருக்குது அதெல்லாத்தையும் காட்டிலும் சுவாமி பிறந்த நாள்லாம் இருக்குது சுவாமி அவதாரம் பண்ணிய நாள்லாம் இருக்குது தர்மசாஸ்திர திருஷ்ண புண்ணியகாலங்கள்லாம் இருக்குது வேத திருஷன புண்ணியகாலங்கள்லாம் இருக்குது அவள்தான் புராணங்கள் அவசா பகவத் அவசாரங்கள் இருக்க முடியாது அப்படிங்கிற காலங்கள்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் காட்டிலும் இந்த இது மாத்திரம் ரொம்ப பெருசாக எல்லோருக்கும் தெரிஞ்சது இந்த தீபாவளிங்கிறது இந்த தீபாவளிக்கும் இவ்வளோ பேர் இருந்ததுனால அப்படினுட்டு அதுவும் பிரியோஜனை பண்ணேன் யோஜனை பண்ணிட்டு இந்த பகவத்கீதை மாதிரி தான் அதுக்கும் தீர்மானம் பண்ணினேன் அது அவனுதான் பிராக் அஸ்ஸாம் கிட்ட ஒரு ஊர் இருந்த ஊர் இருந்தான் அந்த ஊர்ல போகமன்னு அவனுக்குதான் நரகாசுரன் வேறு அவனுக்கு அந்த ஊர்ல ரொம்ப வியாபகமா இருந்தான் அவன் அவன் ரொம்ப அநேக சிரமங்கள் படுத்திட்டு இருந்தான் எல்லாரையும் சக்தி வந்துட்டு தபஸ் பண்ணினான் வரம் கழிச்சு அது தாமசமான வரவெல்லாம் வாங்கிட்டு எல்லாரையும் ஹிம்சை பண்றதுக்கு லோகத்தில் இருக்கிற ராஜ்ஜியத்தில் இருக்க முடியாத அத்தனை பேரையும் அநேக ஸ்திரீகளுக்கு இம்சையும் அநேக குழந்தைகளுக்கு ஹிம்சை பெற்றோர்களுக்கு ஹிம்சை தபஸ் பண்றவர்களுக்கு ஹிம்சை இப்படிலாம் நின்று எல்லாத்தையும் ஊரில் கொண்டு வச்சுட்டு இவ்வளவு கஷ்டங்கள்லாம் படுத்திகிட்டு இருந்தான் லோக கண்டகனாக இருந்தான் அது தெரிஞ்சு பகவான் வந்து அவனை போய் அவன் ரொம்ப அத்தனை கோட்டை அந்த கோட்டை எந்த கோட்டைன்னு ஒவ்வொரு அக்னிகோட்டை கா நெருப்பு கோட்டை ஜலக்கோட்டை எப்படி ஒவ்வொரு பூக்கங்கள்லேயும் ஒரு கோட்டைகளை கற்றுக்கிண்டு அங்ககிட்ட வராமல் இருக்க முடியாது கிருஷ்ண பகவானுக்கு கூட அங்க கிட்டே போய் அவனால் முடிவே முடியாத ஒன்று சந்தேகப்பட முடியான ஒரு அவ்வளவு பந்தோபஸ்து இருந்தான் அவன் அவ்வளவு சக்தியோட அப்புறம் சுவாமி போய் என்ன நோய் யுக்தி பண்ணி அவதாரம் பண்ணினால் அதுக்கு தகுந்த யுக்திகளெல்லாம் பண்ணி அங்கே போய் அவனை சம்ஹாரம் பண்ணினான் அவன் சம்ஹாரம் பண்ணுறப்போ அவனுடைய தாயார் பூமி தேவின்னு சொல்கிறது பூமி தேவியோடய அவள் வந்து பகவானை பார்த்த உடனே அவளுக்கு நம்ம பிள்ளை மறந்து போனதோ மரித்து போனதோ புள்ள சேடுறதோ சன கொலை பண்ணுறதோ இது எல்லாமே இது பிள்ளைன்னா ஒரு நிமிஷத்துக்கும் பிள்ளை வர்றது உள்ள போகிறது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்ட்டு பிள்ளைனுடைய ஒரு கூட புத்திர சோகத்தை காட்டிலும் மாத்தாக்கு வேறு ஒன்றுங்க ஸ்திரிகளுக்கு அந்த காலத்திலும் துக்கங்கிறது ரெண்டுமே கிடையாது பர்த்தா வரான்னா தனக்கு ஒரு இது வரைக்கும் இருக்க சௌகரியங்கள் கொஞ்சம்ங்கிற ஒரு லௌகிக கூட பக்தர்களை தவிர லௌகிகமா நாம் வந்து நம்ம இனிமே ரஷிக்கிறதுக்கு உத்தரவு இல்லையே அப்படிங்கிறது இன்னும் இல்லாம நான் எங்க அவசியம் அப அபுகரமாயும் அசுகமாயும் இப்படி இதுதான் ஒரு நிலைமை வருது நமக்கு அப்படிங்கிற ஒரு துக்கத்தோட தனக்கு சௌகரிய குரல் ஏற்படுறதேங்கிறதும் சேர்ந்து இருக்கு இந்த துக்கத்துல பக்தியோட கூட புத்திர வர்ணத்தில் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சின்ன குழந்தை போனா கூட அதை தாங்க முடியாது புத்திர சோகம் அதுல எத்தனை கத்தனை கொஞ்சம் கூட பேசுறதோ அத்தனை கத்தனை சோகம் தாங்காது இப்படி லோகத்துல முழுக்க பெரிய சக்கரவர்த்தி மாதிரி இருந்து எல்லாம் கிடுகு உலகமே எடுக்க முடியாது ஒரு ராஜபரம் பண்ணின்றிருந்தா ஒரு பையன் ஒரு புத்திரன் அவனுக்கு போனாங்கிறது கூட நினைக்காம பகவானுடைய கையால் அவனுக்கு பெரிய அவனுக்கு மோஷம் ஏற்பட்டதுன்னு ப பகவானுடைய கையால் மோஷம் அவனுக்கு சரி நமக்கு பகவானுடைய எந்த புண்ணியம் பண்ணமோ பாவம் பண்ணதுனால பகவான் தாரோ புண்ணியம் பண்ணத்தினால பகவான் தாரோ தெரியல பாவம் பண்ணுறதுனால பெரிய தப்பு பண்ணுறதுனால தான் பகவான் அது ரொம்ப புண்ணியம் பண்ணினாலும் தான் பகவான் ரொம்ப பாவம் பண்ணினாலும் பகவான் சூறு போல் இருக்குது அதனால் அப்போ புண்ணியமோ பாவமோ அதுவே தெரியலையே நமக்குன்னு அவன் நினச்சிட்டு உடனே ஒரு பிரார்த்தனை வழியில்ல இது இருக்கட்டா என் பிள்ளை போனது என் பிள்ளை போனதுனால வந்து ஒத்தருக்கும் துக்கம் எடுக்கக்கூடாது உலகத்தில் இவ்வளவு பெரிய சக்கரத்துக்கு போனான் இன்னைக்கு மாத்திரம் இல்லை என் பிள்ளை போனால உங்க பகவானால அவனுடைய கை கிடைச்சது அதை காட்டிலும் மங்களம் கிடையாது அப்பேரோட மோஷம் கிடைச்சது அந்த நாளை வந்து எல்லாருக்கும் உலகத்துல ஞாபகம் இருக்கிறதுக்கு அந்த நாளில் இங்கே யார் வந்து அன்றைக்கி எண்ணெய் சேர்த்துக்கிறவளோ எண்ணெய் இங்கேயே தேய்ச்சிக்கு வளரணும் செத்து போனோம் இன்றைக்கி எம்போம் அன்றைக்கி எல்லோரும் எண்ணெய் தேய்ச்சிக்கணும் எல்லோரும் ஊழ வழக்கு வைக்கணும் இதுவாக வைக்கணும் எல்லாரும் புது வசம் கட்டிக்கணும் எல்லாரும் விசேஷமாக விருந்து கொண்டாடணும் இப்படி ஒரு பிரார்த்தனை அவன் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தான் அப்படின்னு ஒரு வருஷம் இருக்குது நரகாசுரனே கேட்டுட்டான் தான் சுத்து போற காலத்துல அவனே வந்து என்னுடைய உங்க கையால கிடைச்சது எனக்கு அதனால இந்த ஆறாரு வந்து என்ன சேச்சுக்கிறாளோ ஆறாரு வந்து ஒரு எண்ணானு ஸ்நானம் பண்றாளோ அவளுக்கு எல்லாம் இந்த கங்கை இல்லாத இடத்துல கூட எந்த ஊர்ல எந்த தினம் இருந்தாலும் அது முழுக்க கங்கை ஆகணும் கங்கையினுடைய பவித்திரத்தை எவ்வளவோ புண்ணியம் புண்ணியம் அவளுக்கு கிடைக்கணும் ஆறாறு தினத்துல சந்தோஷம் கொண்டாடுறாளோ அவளுக்கு சந்தோஷம் மாத்திரம் இல்லை இப்போது சந்தோஷம்னா இவரும் கொண்டாடுறதுல இருந்ததில்லை அவளுக்கெல்லாம் அவளுக்கு புண்ணியம் கிடைக்கணும் அதே மாதிரி ஆறாம் என்ன சேர்த்துக்கிறாளோ அவளுக்கெல்லாம் மகாலட்சுமியினுடைய அபிவிருத்தி வேணும் இந்த தீர்த்தத்தில் தைலே லக்ஷ்மி ஜலே கங்கா தீபாவளி சதுர்தசின்னுட்டு ஒரு இந்த துலாகாவேரி மகத்தத்தில் இந்த தீபா முப்பது நாளும் முப்பது அத்தியாயம் இருக்கு இந்த ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதத்துக்கும் புராணங்கள் இருக்கு மகாத்மங்கள் இருக்கு சைத்திர மகாத்தியம் வைசாக மகாத்தியம் கார்த்திகை மகாத்தியம் இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் துலா துலா மாதத்துக்கும் மகாத்மம் இருக்கு துலா மாசத்து மகாத்யம் முழுக்க காவேரியனுடைய துலா காவேரியுடைய துலா மாதத்துல காவேரி பிரதானமானதுனால காவேரி நீ மகிமை சொல்றது அதுல ஒவ்வொரு செய்திக்கும் முப்பது அத்தியாயத்துல முப்பது நாள் படிக்க முடியாது முப்பது அத்தியாயம் இருக்கு அந்த முப்பது அத்தியாயத்திலும் ஒவ்வொரு அத்தியாயத்துலையும் ஒன்று வருது அதுல இந்த அமாவாசை இன்னைக்கு தீபாவளி அமாவாசி அனைவரும் துலாவாசில சேர்றதுனால இந்த தீபாவளி மாவசத்துடைய வருது அப்போ இந்த மாதிரி பிராகு ஜோஸ்ல பா இது பாகவத்துலயும் இருக்கு அவன் நரகாசுர சமரம்பணம் எல்லா புராணங்களையும் இருக்கு அதுல இந்த துலா புராணத்துல வந்து அதை சேர்க்கிற காலத்துல இந்த மாதிரி தையிலே ஷூர் ஜலேகங்குட்டு எந்த ஜலத்துல இருந்தாலும் அங்க கங்கையினுடைய சாநித்தம் இருக்குன்னுட்டு அதுல கங்கையோ வந்து துலா மாசத்துல வந்து கங்கையை வந்து என்னுடைய மகிமையும் சேர்ந்து காவிரிகள் வருதுங்கிறதுனால எல்லாரும் ஸ்நானம் இந்த தீபாவளியில என்ன சேச்சுட்டு உடனே ஸ்தானம் பண்ணணும் அப்படின்னா துலா சொல்றதுக்காக இது கொண்டு போய் இந்த சரித்திரங்களை சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்லி சொல்றதுக்கு எண்ணையில முழுக்க மகாலட்சுமி இருக்கா அதனால எண்ணெயில இருக்க முடியாத மகாலட்சுமி யாரா இன்னைக்கு என்ன சேச்சுக்கிறாளோ எல்லா சர்மசாஸ்திரத்துலையும் சொல்லி இருக்கு வானப்பிரசனோ எல்லாத்தையும் விட்டுவனோ எல்லாரும் என்ன சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கா அன்னைக்கு மாத்திரம் தெரிய ஒவ்வொரு வருணத்தையும் சொல்லி ஒவ்வொரு ஆசிரமத்தையும் சொல்லி எல்லாரும் எல்லாரும் எந்த விவாக்கி சரியா இருந்தாலும் பாக்கி இருக்க முடியாத வர்த்தக அர்த்தம் எதா இருந்தாலும் அந்த வர்த்தகெல்லாம் நிவிறி பண்ணிட்டு ஜீவாவை என்ன சின்னாங்கனோம்